நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிக்கலான வழக்குகளில் சரியான தீர்ப்பு வழங்கும் மரியாதை ராமன் கதையை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற மரியாதை ராமன் கதையில பல வேடிக்கையான விந்தையான நிகழ்வுகள் இருக்கு அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ராமு சோமு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நண்பர்களோட கதை ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க இதுல ராமு வந்து ஒரு உள்ளூர்லேயே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு இதில் வந்து சோமுன்றவர் வந்து வெளிநாட்டுக்கு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவார் ஸோ அவர் வந்து ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காரு ராமுகிட்ட வந்து ராமு என்னுடைய வீட்டில் நகைகளெல்லாம் நான் வச்சுட்டு போக முடியாது திருடு போயிடும் நான் வெளிநாட்டுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால உங்கள்கிட்ட தரேன் அந்த நகையெல்லாம் நீ பத்திரமாக வச்சிரு நான் ஊரில் இருந்து திரும்ப வந்த பிறகு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்நாளில் சேமித்த அத்தனை நகைகளையும் வந்து ஒரு பெட்டியில் போட்டு அந்த பெட்டியை கொண்டு வந்து ராமு கொடுத்துட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வெளிநாட்டிலேருந்து வந்த பிறகு ராமு சந்திச்சு நேரில் உட்காந்து பேசி தந்தாரு பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது நான் உங்ககிட்ட சில நகைகள்லாம் ஒரு பெட்டியில் போட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த நகை எனக்கு கொடுத்தன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ராமு வந்து அய்யய்யோ சோமு நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது இதை அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சோமு வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ ராம சொன்னாராம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய புதர் இருக்கு இல்லையா அந்த புதரில் ஃபுல்லாக எலிங்க எலி தொல்லை தாங்கவே முடியலை ராத்திரி ஆனால் அந்த எலிங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுது வந்து வீட்டுக்குள்ளே இருக்க பொருளை எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருது நகைகளை கூட விடலைன்னா பார்த்துக்குவேன் அந்த பெட்டியையும் கடிச்சு சாப்பிட்டுருச்சு அந்த பெட்டிக்குள்ளே இருந்த நகைங்களையும் கடித்து சாப்பிட்டுருச்சு ஒரு நகை கூட மீதும் இல்லை எல்லாத்தையும் அந்த எலிங்கை கடித்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னாராம் சோமு சொன்னாராம் என்னதே எலிங்க சாப்பிட்டுருச்சு அந்த ஏன் இப்படி சொல்கிற அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ நல்ல நண்பர்கள் நீ வந்து என்னை ஏமாத்தெல்லாம் நினைக்காத எலி எப்படியாவது நகையெல்லாம் சாப்பிடுமா இதை வந்து நான் நம்பவே மாட்டேன் நீ என்னை ஏமாற்ற பார்க்குற தயவுசெய்து என்னுடைய நகைகள்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான் அப்போது ராமு சொல்லியிருக்கான் இல்லைல்ல நான் சொல்கிறது உண்மைதான் நீ எங்கிட்ட கொடுத்துட்டு போன இல்ல நம்பி கொடுத்துட்டு போன இல்ல அப்ப நான் சொல்றதை நம்பனுமா இல்லையா நீ என்ன நட்ப கூட நம்ப மாட்டேங்கிற நீ இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்ட எப்படி நான் வந்து உங்கூட பழகுறது போப்போ அப்படின்னு சொல்லிட்டானா ராமு சோமு என்ன பண்றேன்னு தெரியாம நேராக இந்த வழக்கை வந்து மரியாதை ராமன் கிட்ட கொண்டு போயிட்டானா மரியாதை ராமன் விசாரிச்சிருக்காரு வழக்க விசாரிச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னடா இது வினோதமான ஒரு நிகழ்வு சொல்றாங்க எலி எங்கேயாவது வந்து நகையை சாப்பிடுமா இதுக்கு வந்து சரியான பாடம் கற்பிக்கணும் முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு மரியாதை ராமன் சரி இந்த வழக்கு ரொம்ப வினோதமான வழக்காக இருக்குது இதை பற்றி நாளைக்கு விசாரிக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் நான் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நாளைக்கு உங்கள் குடும்பத்தோட ரெண்டு பேரும் ராமு சோமு ரெண்டு பேரும் உங்களுடைய மனைவிமார்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வந்துருங்க என் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே நம்ம வந்து இந்த தீர்ப்புக்கு வந்து ஒரு முடிவு காண்போம் நான் விருந்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதை ராமன் சொல்லவும் ரெண்டு பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்களாம் மறுநாள் அந்த குறித்த நேரத்தில் வந்து அவங்க அவங்க மனைவி குழந்தைகளோட வந்து மரியாதை ராமன் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து விருந்துக்கு தடபுடலாம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அந்த பக்கம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க விளையாடி முடிச்சிருக்காங்க விருந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க விருந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு குழந்தைங்கள எல்லாம் பார்த்தா இந்த ராமுவோட குழந்தைங்களை மட்டும் காணோம் ராமுவோட பையன் பொண்ணு ரெண்டு பேரும் மட்டும் காணும் உடனே ராமு ஏன் எங்க குழந்தை என் குழந்தை எங்க காணோம் காணோம்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக தேடி இருக்கான் அப்பதான் வந்து மரியாதை ராமன் என்னாச்சு குழந்தைங்களை பாருங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காரு வேலைக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து எங்கேயுமே காணோம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போதான் மரியாதை ராமனோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ஆமப்பா நான் பார்த்தேன் இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கேல ஒரு காக்கா பறந்து வந்துச்சு வந்து ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்களாம் மரியாதை ராமனோட அம்மா உடனே வந்து ராமு சொன்னானா என்ன இது ரொம்ப சுத்தம் மோசடியால இருக்கு குழந்தைங்களை எங்கேயாவது காக்கா தூக்குமா காக்கா வந்து சின்னதா இருக்கும் குழந்தைங்க எவ்வளோ பெருசா இருக்கும் குழந்தைங்களை காக்காய் தூக்க முடியுமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மரியாதை ராமன் சொன்னாராம் எலிங்க வந்து தங்க நகைகளை சாப்பிட்ற ஊர்ல காக்கா வந்து குழந்தைங்களை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா என்ன அப்படின்னு கேட்டாராம் அப்போ ராமு வந்து தான் செஞ்சு தப்ப உணர்ந்தாராம் ஹாஹா நம்ம வந்து எலி வந்து தங்க நகைகளை சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம நண்பன் சோமு ஏமாத்தலான்னு பார்த்தோம் கடைசில மரியாதை ராமன் என்ன பண்ணிட்டாரு காக்கா வந்து நம்ம குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்மளே ஏமாத்திட்டாரு இப்போ நம்ம வந்து நகையை திரும்ப கொடுத்தா தான் நம்ம குழந்தைங்க நமக்கு தருவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க எப்படி வந்து எலி வந்து தங்க நகையை சாப்பிட்டுச்சோ அது மாதிரி தான் காக்கா வந்து குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க நம்ம குழந்தைங்க இல்லாமல் எப்படி இருக்க முடியும் நம்ம குழந்தைங்க நமக்கு வேணும் கண்டிப்பாக நம்ம நகையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க மரியாதை ராமன் நான் வந்து தெரியாம தவறு பண்ணிட்டேன் என் நண்பனை நான் ஏமாத்தலான்னு பார்த்தேன் இது என்னோட தப்பு தான் அப்படின் சொல்லி மன்னிப்பு கேட்டாராம் அப்போது மரியாதை ராமன் சொன்னாரான் நட்புக்கு நீங்கள் பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க உங்கள் நண்பன் வந்து உங்களை நம்பி தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பு எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போனார் திரும்ப வந்து கேட்கும்போது அவருக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் கொடுக்காம அவரை வந்து ஏமாத்த பார்த்தீங்க இது ரொம்ப தவறான செயல் இதை நான் மன்னிக்க முடியாது நீங்கள் ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மரியாதை ராமன் வந்து ராமுவ தூக்கி ரெண்டு வருஷம் ஜெயில போட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க சரியா நன்றி